நபிசல்லு அலிஹிவா அவர்களுக்கு வேதனை அதிகமான போது தொழுகையை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டது அபு பக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார்கள் ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் அபு பக்கர் உள்ளம் படைத்தவர் அவர் குரானை ஓதினால் அழுகை அவரை மகிழ்த்துவிடும் என்றார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்றார்கள் ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் தமது பதிலையே திரும்ப சொன்னார்கள் நபி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் அபுபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் நீங்கள் யூசுப் நபியின் தோழிகளாக இருக்கிறீர்கள் என்றார்கள்